வணக்கம் நற்றிணையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணுக்கீர்த்தனாம் சிறிதளவு சாது நகைச்சுவை உணர்வு இருந்தாலே போதும் இந்த உலகில் வசதியுடையதாக செய்து கொள்ளலாம் ஆம் சிறிதளவு சாதுரியம் சிறிதளவு சகிப்பு தன்மை சிறிதளவு நகைச்சுவை உணர்வு இருந்தாலே போதும் இந்த உலகில் நம் வாழ்வை வசதியுடையதாக செய்து கொள்ளலாம் என்கிறார் சாமர் செட் மேம் நன்றி வணக்கம்